மகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே கடந்த மூன்று நாட்களாக திருக்குறள் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதை தொடங்கியவுடனேயே பலர் தகவல் கொடுக்கிறார்கள் இது சிறந்த ஒரு பணி இதை நன்றாக செய்யுங்கள் என்று அன்பர்கள் எல்லோரும் மிகுந்த பிரார்த்தனை உணர்வோடு தகவலை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன் முக்கியமாக இந்த உள்ளந்தோறும் வண்டுவம் என்கிற தலைப்பிலே நம்முடைய சிந்தனை இவ்வாறு அமையப்போகிறது அதாவது நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் மனிதர்களாகிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி அறிவு இந்த அறிவை நாம் உடையவர்களாக இருக்கிறோம் உடையவர்கள் யார் உடையவன் யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் திருவள்ளுவர் அறிவு உடைமைன்னு உடைமைங்கிற சொல்ல திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார் உயிர்களாகிய நமக்கு உள்ளம் நூல்கள் படி அறநூல்கள் சாத்திரங்கள் படி நான் சாத்திரங்கள் என்ற சொல்லை பயன்படுத்துவேன் சாஸ்திரம் என்ற சொல்லுக்கு உபதேசிப்பது என்று பொருள் அப்படிங்குற சம்ஸ்கிருத ரூட்டுக்கு அர்த்தம் உபதேசித்தல் கற்பித்தல் அப்படின்னு பொருள் இந்த கற்பித்தலை செய்கிறான்னு பேர் நம்ம ஐயப்பனுக்கு எல்லாம் சொல்றோம் இல்லையா தர்மசாஸ்தா ஞான சாஸ்திர சொல்றோம் ஆகவே சொல்லுக்கு ஆசிரியர் அர்த்தம் கற்பிப்பவர் அர்த்தம் அறநூல்களை அறிவு நூல்களை கற்பிக்கின்றவருக்குத்தான் பேரு அந்த நூல்களுக்கு சாஸ்திரம்னு பேரு திரம் அப்படின்னு சொன்னா பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம் தமிழில் சாஸ்திரம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல சாஸ்திரம்னு சொல்லுவோம் அந்த திரம்ங்கிற சொல்லுக்கு காப்பாக்குறதுன்னு அர்த்தம் மனித உடலில் உள்ளத்தோடு இணைந்திருக்கின்ற உயிர்களுக்கு பாதுகாப்பான அறிவை கொடுப்பதுதான் சாஸ்திரம் என்று பெயர் சாஸ்திரம் அப்படின்னு சொன்னா ஹிதமான விஷயத்தை நமக்கு நன்மையை தருகின்ற நல்ல கருத்துக்களை நமக்கு கற்பித்து உபதேசித்து நாம் துன்பம் வராமல் தவறுகள் செய்யாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு இன்பமாக வாழ்வதற்கு அருள் புரிகின்ற அருள் நூல்களுக்குத்தான் சாஸ்திரம் என்று பெயர் அறிவு நூல்களுக்குத்தான் சாஸ்திரம் என்று பெயர் மனித உடலிலே வாழ்கின்ற உயிர்கள் நமக்கு இதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஏனென்றால் உயிர் உள்ளம் உடல் உலகம் உறவு இதை நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் உடல்களிலே வாழ்கின்ற உயிர்கள் நமக்கு உள்ளம் இருக்கிறது இந்த உள்ளத்தில் பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன இதை சூக்மசரீரம் நுண்ணுடல் சட்டில் பாடி என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆகவே உயிர் என்பது ஆங்கிலத்திலே சோல் என்றும் சம்ஸ்கிருதத்திலே ஜீவாத்மா என்றும் சொல்லப்படுகிறது உள்ளம் என்பது சூக்மசரீரம் என்று சொல்லப்படுகிறது சூக்மசரீரத்தில் வெறும் மனது மட்டும் அல்ல இந்திரியங்கள் அதாவது அறிவுக்கருவிகள் செயற்கருவிகள் மூச்சு விடுகின்ற சக்தி இவைகளெல்லாம் அதிலே அடங்கி இருக்கின்றன அது நுண்ணுடல் சட்டில் பாடி சூக்ம சரீரம் என்று சொல்லப்படுகிறது நாம் இந்த மனித உடல் இருக்கிறதே இது பரு இது கிராஸ் பாடி என்று சொல்லுவார்கள் ஸ்தூல சரீரம் என்று சொல்லுவார்கள் ஆகவே உயிர்களாகிய நாம் உள்ளத்தோடு உடலிலே உலகத்தோடு உறவு கொண்டு வாழ்கிறோம் விழிப்பு நிலையிலே மட்டும்தான் இந்த உலகத்தோடு நமக்கு தொடர்பு இருக்கிறது கனவு நிலையிலே இந்த உடல் மூலமாக நமக்கு இந்த உலகத்தோடு தொடர்பு இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு உள்ளத்தோடும் தொடர்பு இல்லை இந்த உண்மையை நாம் முதலில் கட்டாயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்